ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து கணிதவியலாளரும் அறிவியலாளரும் தத்துவானியும் ஆவார் அறிவியல் கணிதம் இயந்திரவியல் துறைகளிலும் ஈர்ப்பு விசை பெரிதும் ஆய்வுகள் மேற்கொண்டவர் இது நாள் வரை வாழ்ந்த அறிவியலாளர்களுள் மிகவும் செல்வாக்கு உள்ளவர்களுள் ஒருவராகவும் அறிவியல் புரட்சியில் முக்கியமான ஒருவராகவும் இவர் இருந்தார் ஆயிரத்து எண்பத்தி ஏழு ஈர்ப்பு சம்பந்தமான விளக்கங்களை உள்ளடக்கிய பிலசோபிய நேச்சுராலிஸ்ட் பிரின்சிபியா மேத்தமடிக்கா என்னும் நூலை வெளியிட்டார் இவருடைய இயக்க விதிகள் மூலம் மரபார்ந்த விசையியல் என்னும் துறைக்கு வித்திட்டார் கோட்பிரை வெல்கெல் லீப்னிஸ் என்பவருடன் சேர்ந்து வகையிட்டு நுண்கணித துறையின் உருவாக்கத்தில் பங்கு கொண்டார் நியூட்டனின் பிரின்சிப்பியாவிலேயே பின்வந்த மூன்று நூற்றாண்டுகளில் அண்டம் தொடர்பான அறிவியலாளரின் நோக்கில் ஆதிக்கம் செலுத்திய இயக்க விதிகள் பொது ஈர்ப்பு ஆகியவை உருவாக்கம் பெற்றன இது புவியியல் பொருட்களின் இயக்கங்களையும் அண்டவெளியில் உள்ள கோள்கள் முதலிய பொருட்களின் இயக்கங்களையும் ஒரே கோட்பாடுகளின் அடிப்படையில் விபரிக்கலாம் என விளக்கியது நியூட்டன் நடைமுறை சாத்தியமான முதலாவது தெரிப்பு தொலைநோக்கியை உருவாக்கியதுடன் முப்பட்டை கண்ணாடி வெள்ளொலியை பிரித்து பல நிற ஒளிகளைக் கொண்ட நிறமாலையாக தரும் கவனிப்பை அடிப்படையாக கொண்டு நிற கோட்பாடு ஒன்றையும் உருவாக்கினார் ஒளியின் வேகம் குறித்தும் இவர் ஆய்வுகள் செய்தார் நுண்கணிதத்தில் இவரது ஆய்வுகளுக்கு புறம்பாக ஒரு கணிதவியலாளராக அடுக்கு தொடர் குறித்த ஆய்வுகளுக்கும் இவர் பங்களிப்பு செய்துள்ளார் என்னும் ஒரு சிற்றூரில் ஒரு சராசரி விவசாய குடும்பத்தில் பிறந்தார் இவர் பிறப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னரே இவரது தந்தையார் இறந்து விட்டார் இரண்டு ஆண்டுகள் கழிய நியூட்டனை அவரது பாட்டியின் கவனிப்பில் விட்டுவிட்டு தாயாரும் தனது புதிய கணவருடன் வாழ சென்று விட்டார் நியூட்டன் பயின்றார் ஆரம்பத்தில் அவர் படிப்பில் சரியாக கவனம் செலுத்தவில்லை ஆனால் ஒரு தன்னை கேலி செய்த வயதில் தன்னை விட பெரிய சிறுவனை நெயப்புடைத்த பின் தன்னம்பிக்கை அதிகரித்து நன்றாக படிக்க தொடங்கினார் சிறுவயதிலிருந்தே நியூட்டனுக்கு அறிவியலில் ஈடுபாடு இருந்தது தண்ணீரிலும் வேலை செய்யும் கடிகாரத்தை அவர் சிறுவயதிலேயே உருவாக்கினார் அவருக்கு பதினான்கு வயதான போது குடும்ப ஏழ்மையின் காரணமாக பள்ளி படிப்பை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது நியூட்டனின் கல்வி ஆசையை அறிந்து கொண்ட அவரது மாமன் ஆயிரத்தி அறுநூற்றி அவரை புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் திரித்துவ கல்லூரியில் சேர்த்தார் அக்காலத்தில் கல்லூரியின் கற்பித்தல் அரிஸ்டாட்டிலை பின்பற்றியதாகவே இருந்தது ஆனால் நியூட்டன் டெஸ்கார்டஸ் மற்றும் கருக்களையும் கற்க விரும்பினார் பிற்காலத்தில் நுண்கணிதம் என வழங்கப்பட்ட புதிய கணித கோட்பாடு ஒன்றை உருவாக்க தொடங்கினார் ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்து ஐந்தில் இவர் பட்டம் பெற்றதும் பெரும் கொள்ளை நோய் காரணமாக பல்கலைக்கழகம் மூடப்பட்டது அடுத்த இரண்டு வருடங்கள் வீட்டிலிருந்தபடியே நுண்கணிதம் ஒளியல் ஈர்ப்பு என்பவை பற்றி ஆராய்ந்தார் மிகச் சிறப்பாக கற்று தேர்ந்து ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்துளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார் நியூட்டன் அவரது பல்கலைக்கழக நாட்கள் பற்றிய குறிப்புகள் அவ்வளவாக இல்லை ஆனால் அவர் பட்டம் பெற்ற இரண்டு ஆண்டுகளில் அறிவியல் மூளை அபரிமிதமாக செயல்படத் தொடங்கியது நவீன கணிதத்தின் பல்வேறு கூறுகளை அவர் கண்டுபிடித்தார் பிரிவுகள் அவர் கண்டுபிடித்தவைதான் வளைந்த பொருள்களின் பரப்பையும் கெட்டியான பொருள்களின் கொள்ளளவையும் கண்டுபிடிக்கும் முறைகள் அவர் வகுத்து தந்தவையே ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஏழு ஆம் ஆண்டு தனது இருபத்தி ஐந்து ஆவது வயதில் நியூட்டன் திருநெடி கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் திருநெடி கல்லூரியில் அவருக்கு கௌரவ பொறுப்பு வழங்கப்பட்டது அடுத்த சில ஆண்டுகளை அவர் முழு பல்வேறு ஆராய்ச்சிகளில் செலவிட்டார் ஒளியின் தன்மை பற்றி ஆழமாக ஆராய்ந்ததோடு தொலைநோக்கிகளை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தினார் ஓராண்டில் அவர் ஓர் தொலைநோக்கியையும் உருவாக்கினார் அதன் மூலம் ஜூபிடர் கோலின் நிலவுகளை அவரால் பார்க்க முடிந்தது இன்றைய நவீன தொலைநோக்கிகள் நியூட்டனின் அந்த முதல் தொலைநோக்கியின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றன ஆயிரத்து ஆம் ஆண்டு திருநெடி கல்லூரியில் கணக்கியல் பேராசிரியராக நியூட்டன் பொறுப்பேற்றார் அதன்பின் பிரசித்தி பெற்ற ராயல் சொசைட்டியில் அவர் உறுப்பினராக சேர்த்துக் புவிசார் மற்றும் விண்வெளிசார் இயக்கங்களை கட்டுப்படுத்தும் இயற்கை விதிகளை முதன்முதலில் விளக்கியவர் இவரேயாவார் இவர் அறிவியல் புரட்சியுடனும் கோட்பாட்டின் வளர்ச்சியுடனும் தொடர்பு பட்டிருந்தார் கோள்களின் இயக்கத்துக்கான கெப்ளரின் விதிகள் தொடர்பில் கணித ரீதியான நிறுவல்களை வழங்கியதில் நியூட்டனுக்கும் பங்கு உண்டு வால்வெள்ளி போன்ற விண்பொருட்களின் சுற்றுப்பாதைகள் நீள்வட்டமாக மட்டுமின்றி பரவலைவாகவும் அதிபர விளைவாகவும் கூட இருக்கலாம் எனவும் வாதித்து மேற்படி விதிகளை விரிவாக்கினார் பட்டகம் எனப்படும் முக்கோணத்தில் ஒளி விழும்போது ஏற்படும் விளைவுகளை அவர் கண்டறிந்தார் ஒரு பட்டகத்தின் ஊடே கதிரவனின் ஒலிக்கதிர் செல்லும் போது அது ஏழு வண்ணங்களாக பிரிவதை செய்முறையில் விளக்கினார் மேலும் பல வண்ணங்களை கொண்ட நியூடன் தகட்டை சுழற்றும் போது அது வெண்மை நிறம் கொண்டதாக மாறுவதையும் செய்து காட்டினார் வெண்ணிற ஒளி பல நிற ஒளிகளின் சேர்க்கையென முதலில் விளக்கியவரும் இவரே வண்ணங்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய அவர் ஒரு கண்ணை மூடி கொண்டு மறு கண்ணால் பார்த்து கொண்டே இருந்தார் திடீரென்று ஆனால் நியூட்டனுக்கு அந்த கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டது அதன் காரணமாக அவர் பல நாட்கள் இருட்டறையில் இருந்து கண்களின் முன் மிதந்த புள்ளிகளை அகற்ற வேண்டியிருந்தது ஒளியின் இமிசன் கோட்பாடு நியூட்டன் வகுத்து தந்ததுதான் வெகு தொலைவில் உள்ள ஓர் ஒளிரும் பொருளிலிருந்து வெளியாகும் துகள்கள் பரவெளியில் வினாடிக்கு நூற்றி தொன்னூறாயிரம் மைல் வேகத்தில் விரைந்து வருவதுதான் ஒளியாக நமக்கு தெரிகிறது என்பதுதான் அந்த கோட்பாடு ஒளி துணிக்கைகளால் ஆனது என்ற வாதங்களுக்காகவும் இவர் குறிப்பிடத்தக்கவராக இருக்கிறார் நியூட்டன் ஆப்பிள் மரம் ஒன்றின் கீழ் இருந்தபோது அப்பிள் பழம் ஒன்று அவர் தலையில் விழுந்ததாகவும் இது அவர் கிளறி புவி சார்ந்த விண்வெளி சார்ந்த ஈர்ப்பு பற்றிய எண்ணக்கரு உதித்ததாகவும் கதை நிலவுகிறது இது அவரது வூல்ஸ்தோர்க் மனோரெனியின் எண்ணலோரம் இருந்து ஆப்பிள் மரத்திலிருந்து விழுந்ததை கவனித்த கதையை மிகைப்படுத்தி கூறியதாகும் என கருதப்படுகிறது நியூட்டனின் கதையும் பிற்காலத்தில் அவரால் கட்டப்பட்டது என்பது பலருடைய கருத்து ஆயிரத்து அறுநூற்றி தனது கண்டுபிடிப்புகள் குறித்த முடிவிலி தொடர்கள் மூலமான பகுப்பாய்வு பற்றி நூலினையும் தொடர்களினதும் பிளக்சியன்களினதும் வழிமுறைகள் பற்றி நூலினையும் வெளியிட்டார் நியூட்டனும் லீப்னிசும் நுண்கணித கோட்பாடுகளை தனித்தனியே உருவாக்கியதுடன் வெவ்வேறு குறியீடுகளையும் பயன்படுத்தினார்கள் நியூட்டன் அவருடைய வழிமுறைகளை லீப்னிசுக்கு முன்னரே இருந்தும் பின்னவருடைய குறியீடுகளும் வகையீட்டு வழிமுறையும் மேம்பட்டதாக கருதப்பட்டு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது நியூட்டன் அவர் காலத்தை சேர்ந்த மிக திறமையான அறிவியலாளருள் ஒருவராக இருந்தும் அவருடைய கடைசி இருபத்தி ஐந்து வருடங்கள் லீப்னிசுடனான பிரச்சினைகளால் பாழாக்கப்பட்டது லீப்னிஸ் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை திருடியதாக அவர் குற்றஞ்சாட்டி வந்தார் நியூட்டனுக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் தூண்களாக இருந்தன அவருடைய கோட்பாடுகள் வண்மையாக எதிர்க்கப்பட்ட போதெல்லாம் அவர் மனம் தளர்ந்து விடவில்லை தன்னம்பிக்கையோடு தனது ஆராய்ச்சிகளை தொய்வின்றி தொடர்ந்தார் ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்து கணிதத்துக்கான லூகாசியன் பேராசிரியராக தேர்வு செய்யப்பட்டார் இவருடைய இந்த பதவி இவர் கலலூரியின் ஆய்வாளராக நீடிப்பதற்கு தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்ற விதியிலிருந்து விலக்கு பெற்றதுடன் அவருடைய எதிர்த்திருத்துவாத கருத்துக்கள் காரணமாக மரபுவாத தேவாலயத்துடன் ஏற்படவிருந்த முரண்பாடுகளையும் தவிர்த்து நியூட்டனின் விசை பற்றிய கோட்பாடுகள் எல்லா பொருள்களும் ஒன்றையொன்று ஈர்க்கும் தன்மையுடையன அந்த ஈர்ப்பு விசை இரு பொருள்களுடைய நிறைகளின் பெருக்களுக்கு நேர்விகிதத்திலும் அவ்விரு பொருள்களின் இடையே உள்ள தூரத்தின் வர்க்கத்திற்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு எதிர் திசையிலிருந்து சமமான எதிர்வினை நிகழும் ஒரு நிலையான பொருளை நகர்த்துவதற்கு புற விசை இன்றியமையாதது நியூட்டன் அறிவு செல்வத்தை சேர்த்து வைத்திருப்பதை உணர்ந்த அவரது நண்பர் கெய்லி அவற்றையெல்லாம் புத்தமாக வெளியிட நியூட்டனுக்கு ஊக்கமூட்டினார் அதன் பலனாக ஆம் ஆண்டு மேத்தமட்டிகள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் பிலாசபி என்ற புத்தகம் வெளியானது என்றும் அழைக்கப்பட்ட அந்த புத்தகம் தான் இதுவரை வெளியிடப்பட்டிருக்கும் அறிவியல் நூல்களிலேயே மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ஆம் ஆண்டு வரை இரண்டு ஆண்டுகள் நியூட்டன் கடுமையான நோய்வாய்ப்பட்டார் அவருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சினையும் தூக்கமின்மை பிரச்சினையும் ஏற்பட்டது நியூட்டனுக்கு புத்தி பேழித்து விட்டதாக வதந்திகள் ஆனால் நன்கு குணமடைந்து பல்கலைக்கழக பணிகளில் ஈடுபட்டார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவர் ஒவ்வொரு ஆண்டுமே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் ராணி கேம்ப்ரிஜ் பல்கலைக்கழகத்திற்கு வருகை மேற்கொண்ட போது நியூட்டனுக்கு சர் பட்டம் வழங்கி சிறப்பித்தார் ஐசாக் நியூட்டன் இயற்பியல் துறையில் மிகப்பெரிய சாதனை புரிந்திருந்த போதும் தம் சாதனையை பற்றி பின்வருமாறு கூறுகிறார் நான் இவ்வுலகிற்கு எவ்வாறு இருப்பினும் என்னில் பொருத்தமட்டில் நான் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருக்கும் சிறுவன் மென்மையான கூழாங்கல்லையும் அழகிய சங்கையும் கண்டுள்ளேன் ஆனால் விரிந்து பறந்துள்ள பெருங்கடலோ என் கண்முன்னே காணப்படாமல் உள்ளது இங்கிலாந்தின் மிக சிறந்த விஞ்ஞானியாக இன்றும் கருதப்படும் நோய் நியூட்டன் இருபத்தி ஏழு ஆம் ஆண்டு மார்ச் 20 ஆம் தேதி இயற்கை எழுதினார் லண்டனில் புகழ்பெற்ற வெஸ்ட்மின்ஸ்டர் அபையில் அடக்கம் செய்யப்பட்டார் மனித குலத்தின் மிக சிறந்த விலை மதிப்பில்லா மாணிக்கம் அவர் கல்லறையில் பொறிக்கப்பட்டது நியூட்டனுக்கு பலர் அஞ்சலி செலுத்தினாலும் போப் எழுதிய அஞ்சலி மிக ஆழமானது இந்த வாசகம் நியூட்டன் பிறந்த அறையில் இன்றும் பொறிக்கப்பட்டிருக்கிறது இயற்கையும் அதன் விதிகளும் இருளில் கிடந்தன கடவுள் நியூட்டன் பிறக்கட்டும் என்றார் ஒளி பிறந்தது